அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வாழ்வாங்கு இல்வாழ்க்கைக்குரிய நெறிமுறைகளோடு வையத்துள் இந்த உலகில் வாழ்பவன் வாழ்கின்றவன் வானுரையும் வானுலகத்தில் வாழ்கின்ற தெய்வத்துள் தெய்வங்களுள் ஒருவராக வைக்கப்படும் கருதி போற்றி மதித்து வணங்கப்படுவார் இல்வாழ்க்கைக்குரிய நெறிமுறைகளோடு இவ்வுலகில் வாழ்கின்றவன் வானுலகில் வாழ்கின்ற தெய்வங்களுள் ஒருவராக கருதி போற்றி மதித்து வணங்கப்படுவார் அதிகாலையில் எழுந்து உடல் தூய்மை செய்து கொண்டு ஸ்நானம் முதலியவற்றை முறையாகச் செய்து இறைவனை வழிபட்டு சமூக கடமைகளை சரியாக ஆற்றி நல்ல நூல்களை ஓதி உலகில் அமைதியாக ஆனந்தமாக வாழக்கூடிய அறநெறியை எவர் பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலை முதல் இரவு வரை அறநெறிப்படி வாழ்பவரே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் எனப்படுவார் அவர் இறந்த பிறகு தேவலோகத்தில் தேவர்களுள் ஒருவராக வைத்து போற்றப்படுவார் என்பதுதான் பொருள் இந்த உலகத்திலேயே அவர் தெய்வமாக கருதப்படுவார் என்பது மற்றொரு பொருள் இந்த குரலுக்கு உரையாசிரியர்களுள் சிறந்து விளங்கிய பெருமக்களுள் ஒருவராகிய ஜெகவீர பாண்டியனார் திருவள்ளுவரையே உதாரணமாக கூறுகின்றார் திருவள்ளுவர் இல்லற நெறியை கடைபிடித்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை இன்றும் தெய்வமாக அறிஞர் உலகம் போற்றுகிறது இந்த உலகில் வாழ்வாங்கு வாழ்பவன் இனி சொல்லக்கூடிய அறநெறிகளை முறையாக கடைபிடிக்கக்கூடியவன் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது இல்வாழ்க்கையின் முதல் பகுதி பத்து குரட்பாக்கள் இது பத்தாவது குரட்பா இனிமேல்தான் அறங்களெல்லாம் வரப்போகின்றன அவற்றையெல்லாம் கடைபிடிக்கின்றவன் என்று இணைத்து பார்க்க வேண்டும் இந்த உலகில் யார் வாழ்வாங்கு வாழ்பவர் என்றால் இனி சொல்லக்கூடிய அறநறிகளையெல்லாம் முறையாக கடைபிடிக்கக்கூடியவர் தான் இல்லறத்தில் பலரோடு கூடி வாழ வேண்டி இருப்பதால் பல்வேறு உணர்ச்சி தாக்குதல்களுக்கு எல்லோரும் ஆளாக வேண்டி இருக்கும் பக்குவம் அடைவதற்கு இல்லறத்தில் வாய்ப்புகள் அதிகம் பலரோடு பழகி அடிபடும் போதுதான் மனம் பக்குவமடை இல்லற வாழ்வில் மனைவியே கணவனுக்கும் கணவனே மனைவிக்கும் பக்குவத்தை கொடுத்து விடுகிறார்கள் இல்லறத்தாரோடு செய்கின்ற விவகாரங்களே நம்மை நன்கு சிந்திக்க வைக்கும் சிந்தனை நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் ஆன்மீக வாழ்க்கைக்குரிய சாதனைகளை இடைவிடாது கடைப்பிடித்துக் கொண்டிருப்போம் ஆன்மீக அறிவை பெற்றுக்கொண்டிருப்போம் அதற்கிடையில் மக்களோடு பழகி அனுபவம் பெற்றுக்கொண்டிருப்போம் அறிவு சாதனை அனுபவம் இவைகள் நமது மனதை நன்கு பக்குவப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை வையத்துள் வாழ்வாங்கு வாழ விரும்புகின்றவனுடைய வாழ்க்கையானது இல்வாழ்க்கை தர்மங்களை கடைபிடித்து பிறகு நிலையாமையை உணர்ந்து துரவை மேற்கொண்டு மெய்யுணர்ந்து அவாறுத்தலோடு நிறைவு பெறுகிறது திருக்குறளில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி வரை உள்ள அதிகாரங்கள் அனைத்துமே தவ வாழ்க்கையை குறிக்கின்றன தவம் இருந்தால்தான் நிலையாமையை நன்கு உணர முடியும் நிலையாமையை உணர்ந்தால்தான் தத்துவ நூல்களை ஆராய்ச்சி செய்ய இயலும் தத்துவ நூல்களை ஆராய்ச்சி பண்ணினால்தான் மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும் மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்தால்தான் அவா இருக்க இயலும் இவை அனைத்திற்கும் முதன்மையானதாக கூறப்பட்டது தவம் அத்தவத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் எண்ணற்ற புண்ணிய செயல்களை செய்ய வேண்டும் அறத்தை நன்கு கடைப்பிடித்த ஒருவரால் தான் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து தவம் அல்லது தியானம் செய்ய இயலும் அவா அறுக்க வேண்டுமென்றால் அவாவினை நெறிப்படுத்த வேண்டும் அவாவினை நெறிப்படுத்தாமல் அறுக்க இயலாது அவாவை நெறிப்படுத்துவது இல்லறம் அவாவை அறுப்பது துறவரம் நெறிப்படுத்துகின்ற வாழ்க்கையை முறையாக வாழ்பவனால்தான் அவாவிலிருந்து விடுபட இயலும் அவாவை இல்லறத்தில் நெறிப்படுத்தி பிறகு துறவரத்தில் அதனை அறுத்துவிட அதாவது முற்றிலும் நீக்கிவிட முடியும் அவா அறுப்பதற்கே இந்த வாழ்க்கை என்று தெரிந்து புரிந்து எவன் வாழ்கிறானோ அவன்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்றவன் அவனுக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் தெளிவாக தெரிந்திருக்கிறது சபரிமலைக்கு செல்ல வேண்டுமானால் அந்த மலைக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்வதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அதற்குரிய நெறிமுறைகளை நாம் கடைபிடிப்போம் அதுபோல வாழ்க்கையின் குறிக்கோள் தெளிவாக தெரிந்திருந்தால்தான் வழிமுறைகளை கடைபிடிக்க முடியும் அதிகாலையிலும் இரவு படுக்கப் போகும் முன்னரும் வாழ்வின் குறிக்கோளை ஒரு முறையாவது எண்ணி பார்ப்பது மிக மிக அவசியம் அதிகாலை மதியம் மாலை ஆகிய மூன்று நேரங்களிலும் செய்யப்படும் சந்தியாவந்தனமானது நம்முடைய லட்சியத்தை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் நாம் இந்த உலகில் பிறந்திருக்கிறோம் இங்கு நீண்ட காலம் வாழ இயலாது முடியாது சிறிது காலமே நாம் வாழப்போகிறோம் இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன மனதை பலவிதமான ஆசைகளுக்கு இரையாக்கி சஞ்சலப்படுத்திக் கொள்வதுதான் வாழ்க்கையின் லட்சியமா அறத்தை கடைப்பிடித்து அமைதியான ஆனந்தத்தை உணர்வதே நம் குறிக்கோள் வாழ்க்கையின் குறிக்கோளை பற்றியும் அதனை அடைகின்ற வழிமுறையை பற்றியும் உள்ள தெளிவு நம் அனைவருக்கும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இதனை நன்கு உணர்த்துவதே திருக்குறள் முதலான அறிவு நூல்களின் நோக்கம் யான் எனது எனும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்று திருக்குறள் முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது குரட்பா நமக்கு உபதேசித்து அருளுகிறது அந்த திருக்குறளையும் நாள்தோறும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவ்வாறு செருக்கினை அறுக்க வேண்டுமென்றால் அதற்கு மையத்துள் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை முறைகளை அறிந்து அதன்படி வாழ வேண்டும் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுவுலக வாழ்க்கையிலும் எப்பொழுதும் தெய்வ நிலையை நாம் உணர்ந்து பிறருக்கும் அந்த தெய்வ நிலையை உணர்த்த வேண்டும் இதனுடைய சாரத்தை பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி இந்தளவிலே நிறைவு செய்கிறேன்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 ஏழு ஏழு பூஜ்யம் எட்டு இரண்டு 1 1 ஒன்று ஒன்பது ஆறு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்